ஃபஜீர் தொலைகை ஜமாத்துடன் தொழுது விட்ட பிறகு முன்சுண்ணத்தை அல்லது நல்ல கேள்விங்க இதுல என்னண்டா பெருமானா சலுகைகளையும் பதிவு செய்யப்பட்ட சொல்லப்பட்டு விட்டால் அந்த பரலை தவிர வேற எந்த தொகையும் தொடக்கூடாது உதாரணமா பஜீர் தொலைக்கு பள்ளிக்கு வர்றோம் ஜமாத் நடந்துட்டு இருக்குது ஃபஜிர் ஜமாத் நடந்துட்டு இருக்குது நாம என்ன பண்ணுவோம் டைம் பார்ப்போம் எத்தனை எத்தனைக்காக உடனே பத்து நிமிஷம் நடக்கும் அதுக்குள்ளது மாமஜமா சேர்த்து இப்படிலாமா இல்ல பெருமான செல்ல காலத்துல ஒரு சஹாபி நதியந்தா ஃபஜிர் தொழுது முடிச்சிடறாங்க தொழுது முடிச்ச பிறகு எழுந்துச்சு நின்றதான் தொழுறாங்க அப்ப நமக்கு என்ன பஜிர் தொலகை உனக்கு நாங்கிற காத்தா ஆக்கப்பட்டு விட்டதா வருது உனக்கு அந்த பரலை எந்த தொழையும் தொலைக்கு நடந்து கொண்டிருந்தால் முதல்ல எதைத்தான் தொழுவனும் தொழ வேண்டும் முடித்த பிறகு எதை தொழும் சுண்ணத்தை தொழுவணும் அப்படி சொல்லிருக்க நாம அதிக பிரசங்கி தனமா இல்ல இல்ல சொன்ன சொல்றது இது பெருமானுக்கு மாற்றம்